ஏழு அபு மூசாரதியும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெகு தூரம் நடந்து வருபவர்தான் மக்களில் நற்கூலி அதிகம் பெறுபவர் இருந்து வந்து தொழுபவராவார் தொழுகையை இமாமுடன் தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பவர் தனித்து தொழுது பின்னர் தூங்கிவிடுபவரை விட நற்கூலி அதிகம் பெறுவார் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆறு ஐந்து ஒன்று முஸ்லிம் ஆறு ஆறு இரண்டு